இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பக்ரு கிளையினர் குஜா அ தங்களது பழைய பகைமைக்கு பளிதிர்த்துக் கொள்ள ஹிஜ்ரி எட்டு ஷாபான் மாதம் பக்ரு கோத்திரத்தினரின் ஒரு கூட்டத்தினரை அழைத்து கொண்டு நௌஃபல் இவர் முவியா அத்யலி என்பவன் புறப்பட்டான் அன்று குஜா அிளையினர் அல் என்ற கிணற்று ஒன்று கூடினார்கள் நௌஃபல் தான் அழைத்து வந்தவர்களை சேர்த்து கொண்டு தாக்கினான் குஜா அிளையினரில் சிலர் கொல்லப்பட்டார்கள் எஞ்சி உள்ளவர்களுடன் கடுமையான சண்டை நடந்தது குறைஷிகள் பக்ர கிளையினருக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவியதுடன் அவர்களில் சிலரும் இரவின் இருளை பயன்படுத்தி கொண்டு குஜாவினரை தாக்கினார்கள் சண்டை செய்து கொண்டே குஜா கோத்திரத்தினர் ஹரம் எல்லைக்குள் நுழைந்து கொண்டார்கள் அப்போது பக்ரு கிளையினர் நௌஃபலே நாம் நிறுத்திக்கொள்வோம் நாம் ஹரம் எல்லைக்குள் நுழைந்துவிட்டோம் உமது இறைவனை பயந்துகொள் உமது இறைவனை பயந்துகொள் என்று கூறினார்கள் ஆனால் சதிகாரன் நௌஃபல் மிக கடுமையான வார்த்தையை கூறினான் பக்ரி இனத்தாரே இன்றைய தினம் எந்த இறைவனும் இல்லை உங்களது பழியை தீர்த்து கொள்ளுங்கள் என் மீது சத்தியமாக ஹரம் எல்லையில் திருடும் நீங்கள் அதில் ஏன் கொலை செய்யக்கூடாது என்றான் குஜாவினர் புதை இவனு வராக்கா மற்றும் ராபிக் என்ற தங்களது நண்பர்கள் வீட்டில் சென்று அடைக்கலம் தேடினார்கள் குஜா சேர்ந்த அம்ரு இவனு சாலிம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு விரைந்தார் அங்கிருந்து நபியவர்களின் பள்ளி நோக்கி நடந்த அவர் நுழைந்ததும் நபியவர்கள் முன்னிலையில் நின்று கொண்டார் நபி அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார்கள் அம்ரு நடந்த துக்கத்தை கவிதைகளில் பாடிக்காட்டினார் இறைவா நான் முகமதிடம் எங்களின் ஒப்பந்தத்தையும் அவர் தந்தையின் பழமையான ஒப்பந்தத்தையும் கேட்டு வந்திருக்கின்றேன் நீங்கள் பிள்ளைகள் நாங்கள் பெற்றோர்கள் பின்பு நாம் முஸ்லீம் ஆனோம் முழுமையாக உதவுங்கள் அல்லாஹு உமக்கு வழிகாட்டுவான் அல்லாஹுவின் அடியார்களை அழை உதவிக்கு அவர்களும் வருவார்கள் அவர்களில் ஆயுதம் ஏந்திய அல்லாஹுவின் தூதரும் இருக்கின்றார்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 தங்களில் பலர் கொல்லப்பட்டதையும் குறைசிகள் பலர் தங்களுக்கு எதிராக பக்ரு குலத்தவருக்கு உதவி செய்ததையும் கூறிவிட்டு மக்கா திரும்பினார் அபு சுஃபியான் ஓடி வருகிறார் குறைசிகளும் செய்தது ஒப்பந்தத்தை முறிக்கும் செயலாகும் மிகப்பெரிய மோசடியாகும் எவ்விதத்திலும் இச்செயலை நியாயப்படுத்த முடியாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தங்களின் இத்தீய செயலுக்கு பின்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 சட்டன உம்மு ஹபீபார் ரதையுல்லா ஹன்கா அதை சுருட்டிவிட்டார் என் அருமை மகளே இந்த விரிப்பில் நான் உட்காருவதற்கு தகுதியற்றவனா அல்லது இந்த விரிப்பு எனக்கு தகுதியற்றதா என கேட்டார் இல்லை இது நபி சொல்லலாஹ் ஹலிவாஸ்லம் அவர்களின் விரிப்பு நீர் அல்லாஹுவிற்கு இணைவைக்கும் அசுத்தமானவர் என்று உம்மு ஹபீபார் ராதயல்லா ஹான்கா பதில் கூறினார்கள் இதை கேட்ட அவர் என்னிடமிருந்து வந்ததற்கு பின் உனக்கு ஏதோ தீங்கு நேர்ந்து விட்டது என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் நபி சொல்லல்லாஹ் ஹலேவாஸ்லம் அவர்களை சந்தித்து தான் வந்த நோக்கத்தை பற்றி பேசினார் ஆனால் நபி அவர்கள் அவருக்கு எந்த பதிலும் கூறாததால் அங்கிருந்து எழுந்து அபுபக்கரிடம் வந்து நபியவர்களிடம் தன் விஷயமாக பேசுமாறு கூறினார் அதற்கு அபுபக்ரையுள்ளாக வான்கு அது என்னால் முடியாது என்று கூறிவிட்டார்கள் பின்பு அங்கிருந்து உமரிடம் சென்று நபி அவர்களிடம் பேசுமாறு கூறினார் உமர் அறியுள்ளாக வான்கு நானா உங்களுக்காக நபி அவர்களிடம் சிபாரிசு செய்வேன் அல்லாஹின் மீது சத்தியமாக என்னிடம் ஒரு சிறு குச்சியை தவிர வேறு இல்லை என்றாலும் அதை கொண்டே உங்களிடம் போர் புரிவேன் என்று கூறினார்கள் பின்பு அவர் அலி ரதையொல்லாஹ் வன்கு இடம் வந்தார் அங்கு அவருடன் ஃபாத்திமாவும் இருந்தார்கள் அந்த இருவருக்கும் முன்பாக சிறு பிள்ளையாக இருந்த ஹசன் ரதையொல்லாஹ் வன்கு தவழ்ந்து கொண்டிருந்தார் அவர் அலியே நீ எனக்கு உறவில் மிக நெருக்கமானவர் ஒரு தேவைக்காக உம்மிடம் வந்திருக்கின்றேன் நான் தோல்வியுற்றவனாக இங்கிருந்து செல்லக்கூடாது எனவே எனக்காக முகம்மதிடம் சிபாரிசு செய் என்று கூறினார் அலி ரதையல்லாஹன் உனக்கு நாசம் உண்டாகட்டும் நபி அவர்கள் தீர்க்கமாக முடிவு செய்து விட்டார்கள் அது விஷயமாக நாங்கள் அவர்களுடன் பேச முடியாது என்று கூறிவிட்டார்கள் அவர் பாத்திமாவின் பக்கம் திரும்பி நீ உனது மகனிடம் சொல் அவர் மக்களுக்கு மத்தியில் கார்மானமும் பாதுகாப்பும் நிலவ வேண்டும் என்று அறிவிப்பு செய்யட்டும் இதனால் காலமெல்லாம் அவர் அரபியர்களின் தலைவராக விளங்குவார் என்று கூறினார் ஃபாத்திமா ரதையுல்லா ஹான்ஹா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 அல்லாஹுவின் மீது ஆணையாக இது குறைஷிகளிடம் போர் புரிவதற்கான காலமும் இல்லையே நபிசல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் எங்குதான் செல்லப்போகிறார்கள் என்று அபுபக்கரதி அல்லாஹ் ஹான்கு கேட்டதற்கு அல்லாஹுவின் மீது ஆணையாக அதுபற்றி எனக்கு எந்த அறிவும் இல்லை என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹான்கா கூறிவிட்டார்கள் மூன்றாவது நாள் காலையில் குஜாஹா கோத்திரத்தைச் சேர்ந்த அம்ரிப் சாலிப் என்பவர் நாற்பது நபர்களுடன் நபிசல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் சமூகத்திற்கு வருகை தந்து முன்னால் கூறப்பட்ட அந்த கவிகளை பாடினார்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 மேலும் அல்லாகுவவே நான் குறைட்சிகளின் ஊருக்கு அவர்களுக்கு தெரியாமல் திடீரென நுழையும் வரை எந்த செய்தியும் அவர்களுக்கு சேராமலும் ஒற்றர்கள் அவர்களை சென்றடையாமலும் நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள் மேலும் தங்களின் படையை பற்றிய செய்தியை முழுமையாக மறைப்பதற்காக வேறொரு திசையில் சிறிய படை ஒன்றை நபி சொல்லா ஹலைவாசல்லாம் அனுப்பி வைத்தார்கள் ஹிஜ்ரி எட்டு ரமலான் மாதம் தொடக்கத்தில் மதினாவிலிருந்து மூன்று பரிது தொலைவில் உள்ள தூ கஷப் துல் மர்வா என்ற இடங்களுக்கு மத்தியிலுள்ள இளம் என்ற இடத்திற்கு அபு ஹதாதா இவ் ரி ரதியுல்லா ஹன்ஹ் அவர்களின் தலைமையில் எட்டு வீரர்கள் கொண்ட ஒரு படையை நபி சொல்லல்லா ஹலேவாஸ்லம் அவர்கள் அனுப்பினார்கள் நபி அவர்களும் இளம் என்ற இடத்திற்குத்தான் செல்ல இருக்கிறார்கள் என்று மக்கள் எண்ண வேண்டும் இதே செய்தி பரவ வேண்டும் என்பதற்காக நபி சொல்லல்லா ஹலேவாஸ்லம் இவ்வாறு செய்தார்கள் இந்த படை தனது பயணத்தை தொடர்ந்து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 ஆனால் ஹாத்திவின் இச்செயலை அல்லாஹ் வஹியின் மூலம் இறை செய்தியின் மூலம் நபி சொல்லல்லா அலைவஸ்லம் அவர்களுக்கு அறிவித்து விட்டான் உடனே நபி அவர்கள் அலி மிக்தாத் ஜுபேர் அபு மர்சத் கனவி ரயாஹ் அன்பும் ஆகியோரை அழைத்து நீங்கள் காக்கின்ற தோட்டத்திற்கு செல்லுங்கள் அங்கு ஒரு பெண் பயணி இருப்பால் அவரிடம் குறைச்சிகளுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்று இருக்கிறது அதை கைப்பற்றுங்கள் என்று கூறினார்கள் அவர்கள் விரைந்து சென்று அந்த இடத்தை அடைந்தார்கள் அங்கு நபி சொல்லலாஹ்ஹாஹ் அலைவாஸ்லம் கூறியபடி அந்த பெண் இருக்க அவளை வாகனத்திலிருந்து இறங்குமாறு கூறி அவளிடம் உன்னிடம் உள்ள கடிதம் எங்கே என்று கேட்டார்கள் அவள் என்னிடம் எந்த கடிதமும் இல்லை என்றால் அவர்கள் அவளது பயண சாமான்கள் அனைத்தையும் தேடினார்கள் ஆனால் அதில் ஏதும் கிடைக்கவில்லை அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன் அல்லாஹுவின் தூதர் பொய் கூற மாட்டார்கள் நாங்களும் பொய் கூற மாட்டோம் அல்லாஹுவின் மீது ஆணையாக நீயாக அந்த கடிதத்தை கொடுத்துவிடு அல்லது உனது ஆடையை களைந்து நாங்கள் தேடுவோம் என்று அழியிறதையொல்லாக கூறினார்கள் அலியின் பிடிவாதத்தை பார்த்த அந்த பெண் விலகி கொள் என்று கூற அலியை அல்லாஹூ அன்பு விலகி கொண்டார்கள் தனது சடையை அவிழ்த்து அதில் கடிதத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தாள் அவர்கள் அதை நபி அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் அந்த கடிதத்தில் ஹாத்தி அபு பல்தா குறைசுகளுக்கு எழுதுவது நபி சதல்லாஹ் அலைவாஸ்லம் உங்களை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது நபி சலாஹ் அலைவாஸ்லம் ஹாத்திபே அழைத்தார்கள் ஹாத்திபே இது என்ன என்று கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுவின் மீது சத்தியமாக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 முஸ்லிம்கள் போருக்கு தயாராகி வருகிறார்கள் என்ற எவ்வித செய்தியும் குரட்சிகளுக்கு கிடைக்கவில்லை மக்காவை நோக்கி இஸ்லாமிய படை ஹிஜ்ரி எட்டு ரமலான் மாதம் பிறை பத்தில் நபி சொல்லலாஹ் அலை வசலம் பத்தாயிரம் தோழர்களுடன் மதினாவிலிருந்து மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள் மதினாவில் அபுர் ரோஹம் கிஃபாரி ரஃலாஹ் வன்மு என்ற தோழரை நபி சொல்லல்லாஹ் அலை வஸ்லம் தனக்கு பிரதிநிதியாக நியமித்தார்கள் நபி அவர்கள் ஜுஹா என்ற இடத்தில் அல்லது அதை தாண்டி ஓரிடத்தில் சென்று கொண்டிருந்த நபி அவர்களின் சிறிய தந்தை அப்பாஸ் இவ்வளவு அப்துல் முத்தாலி பிரதீ அல்லாஹ் வன்மு தனது குடும்பத்தினருடன் அவர்களை சந்தித்தார்கள் இவர்கள் இஸ்லாமை ஏற்று நபி அவர்களை சந்திக்க தனது குடும்பத்தார்களுடன் மக்காவிலிருந்து ஹிஜ்ரா செய்து மதினா நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் பிறகு நபி சொல்லாஹ் அலைவசம் அபுவா என்ற இடத்தில் தங்கியிருந்த போது நபி அவர்களது பெரிய தந்தையின் மகன் அபு சுஃபியான் இவனு ஹாரிஸ் என்பவரும் மாமி மகன் அப்துல்லா இவ்வா அபு உமையா ஆகிய இருவரும் வந்தார்கள் ஆனால் இந்த இருவரும் நபி சொல்லாஹ் ஹலேவாஸ்லாம் அவர்களை எப்போதும் இகழ்ந்து கொண்டிருந்ததாலும் அதிகம் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்ததாலும் அவர்களை சந்திக்க அவர்களுடன் பேச நபி அவர்கள் மறுத்துவிட்டார்கள் நபியவர்களின் மனைவி உம்மு சலமார் அது எல்லா ஹான்கா தூதரே உங்களது பெரிய தந்தையின் மகனும் மாமி மகனும் உங்களின் புறக்கணிப்பால் நற்பேறு அற்றவர்களாக ஆகிவிட வேண்டாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் மேலும் அருகில் அதுல்லாஹான்கு நீ நபியவர்களின் முன்பக்கமாக சென்று நபி யூசுப் அலேஹு சலாத்து வஸ்லாம் அவர்களின் சகோதரர்கள் யூசுஃபிடம் கூறியதைப் போன்று கீழ்காணும் வசனங்களை நீயும் கூறு நபி சொல்லல்லாஹ் அலேவசலம் அவர்கள் பிறரை விட தான் அதிக நற்பண்புள்ளவராக இருப்பதையே அதிகம் விரும்புவார்கள் அதாவது தனக்கு தீங்கிழைத்த தனது சகோதரர்களை நபி யூசுப் அலேஹு சலாத்து வசலாம் மன்னித்து விட்டார்கள் அப்படியிருக்க நபி சொல்லலாஹ் அலேவாஸ்லாம் அவர்களும் நிச்சயம் மன்னிப்பார்கள் என்று அபு சுஃபியானிடம் கூறினார்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 அதற்கு நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் இன்றைய தினம் நான் உங்கள் மீது எந்த குற்றமும் சுமத்துவது இல்லை அல்லஹும் உங்கள் குற்றங்களை மன்னித்து விடுவானாக அவன் கருணையாளர்களிலெல்லாம் மகா கருணையாளன் அல் குர் அத்தியாயம் பனிரெண்டு வசனம் தொன்னூற்றி என்ற வசனங்களை கூறினார்கள் அதன் பிறகு அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இது சத்தியம்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 நீ நீதான் என்னை ஒவ்வொரு இடங்களிலும் துரத்தி கொண்டிருந்தாய் என்று கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் மர்ருல் அஹ்ரானில் இஸ்லாமிய படை ரம்ளான் மாதமாக இருந்ததால் நபிசல்லா அலைவாஸ்லம் அவர்களும் முஸ்லிம்களும் நோன்பு வைத்திருந்தார்கள் உஸ்ஃபான் என்ற இடத்திற்கு அருகிலுள்ள குதைத் என்ற கிணற்றுக்கு அருகில் இறங்கி அனைவரும் நோன்பு திறந்தார்கள் ஆதாரம் முஸ்னத் அஹ்மது பை ஹக்கி இப்னுஹிஷாம் பின் தொடர்ந்து பயணித்து ஃபாத்திமா பல்லத்தாக்கு என்று கூறப்படும் மர்ருல் அஹ்ரான் என்ற இடத்தில் இறங்கினார்கள் அங்கு நெருப்பு மூட்டும்படி நபி சொல்லாஹ் அலைவசம் கற்றரையிட ஒவ்வொரு நபித்தோழரும் நெருப்பு மூட்டினார்கள் மொத்தம் பத்தாயிரம் நெருப்பு குண்டங்கள் அங்கு மூட்டப்பட்டன இரவில் படையின் பாதுகாப்புக்கு உமரிவிடம் ஹத்தாபை நபி சொல்லாஹ் அலைவசம் தலைமை தாங்க வைத்தார்கள் நபி அவர்களுக்கு முன் அபு சுஃபியான் முஸ்லிம்கள் மறு லஹ்ரானில் தங்கியதற்கு பின் நபி வெள்ளை கோவேறு கழுதியில் அப்பாஸ் ரதி அல்லாஹ் ஏறி அங்கிருந்து புறப்பட்டார் விறகு சேகரிக்க வருபவர்கள் அல்லது வேறு யாராவது கிடைப்பார்களா என்று தேடினார் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அக்கா வரும் செய்தியை குறைசிகளுக்கு சொல்லி அனுப்பினால் நபிசல்லாஹாஹ் ஹலேவாசலம் அக்காவுக்குள் நுழைவதற்கு முன்பதாக நபியவர்களிடம் வந்து தங்களுக்குரிய பாதுகாப்பை அவர்கள் பெற்றுக் என்பதே அப்பாஸின் நோக்கமாக இருந்தது அல்லாஹ் எந்த வகையிலும் குறைசிகளுக்கு நபியவர்களின் நடவடிக்கை தெரியாமல் மறைத்துவிட்டான் அவர்கள் பயத்துடனும் எந்த நேரத்திலும் தாங்கள் தாக்கப்படுவோம் என்றும் எதிர்பார்த்து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 மீது சத்தியமாக உமது அதிகளையைச் சேர்ந்தவராக இவர் இருந்திருந்தால் நீ இவ்வாறு கூற மாட்டாய் என்று கூறினேன் அதற்கு அப்பாசே நீங்கள் சற்று பொறுங்கள் எனது தந்தை இஸ்லாமை ஏற்றுக் விட நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக் எனக்கு மிக விருப்பமானதாகும் அதாவது என் தந்தை முஸ்லிமாக விட நீங்கள் முஸ்லிம் எனக்கு அதிக விருப்பமானதாகும் ஏனென்றால் என் தந்தை முஸ்லிமானால் நபிக்கு ஏற்படும் விட நீங்கள் முஸ்லிமானால் நபிக்கு அதிக ஏற்படும் என்று கூறினார்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 ரமணான் மாதம் பிறை பதினேழு செவ்வாய்க்கிழமை காலையில் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் மறு லஹ்ரானிலிருந்து மக்கா நோக்கி புறப்படலானார்கள் வழி குறுகளாக உள்ள கத்முல் ஜபல் என்ற இடத்தில் அபுசுஃபியானின் நிறுத்திவை அல்லாஹின் படை அவரை கடந்து செல்வதை பார்க்கட்டும் என்று நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அப்பாசுக்கு ஆணை பிறப்பித்தார்கள் அப்பாசும் அவ்வாறே செய்தார் தங்களிடம் உள்ள கொடிகளுடன் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அபுசுஃப்யானை கடந்து சென்ற போதெல்லாம் இவர்கள் யார் என்று அப்பாஸிடம் விசாரிப்பார் அப்பா சரதி அல்லாஹ் வான்கு உதாரணமாக சுலைம் என்று கூறுவார் அதற்கு அபு சுஃப்யான் எனக்கும் சுலைம் கோத்திரத்தாருக்கும் என்ன உறவு இருக்கிறது என்று கூறுவார் இவ்வாறே ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் அபு சுஃப்யான் விசாரிக்க அதற்கு அப்பா சரதி அல்லாஹ் பதில் கூறிக்கொண்டிருந்தார்கள் இறுதியாக நபி அவர்கள் தனது அடர்ந்த படையில் முஹாஜிர் அன்சாரிகளுடன் சென்றார்கள் நபி சலாஹா ஹலைவாஸ்லம் மத்தியில் இருக்க தோழர்கள் நபியை சுற்றி ஆயுதம் ஏந்தியிருந்தார்கள் அக்கூட்டத்தில் ஆயுதங்களை தவிர வேறொன்றும் கண்ணுக்கு தெரியவில்லை இக்காட்சியை பார்த்த அபு சுஃபியான் ஆச்சரியம் அடைந்து சுபஹான் அல்லாஹ் அப்பாஸே இவர்கள் யார் என்று கேட்டார் இக்குழுவில் அல்லாஹின் தூதர் தனது முஹாஜிர் மற்றும் அன்சாரி தோழர்களுடன் செல்கிறார்கள் என்று அப்பாஸ் ரதி அல்லாஹ் வான்கு பதில் சொன்னார் இதை கேட்ட அபு சுஃபியான் நிச்சயமாக இவர்களை யாராலும் எதிர்க்க முடியாது ஓ அபுல் பதுலே உமது சகோதரருடைய மகனின் ஆட்சி இன்று கொடிகட்டி பறக்கிறதே என்று கூறினார் அதற்கு அப்பாஸ் ரதி அல்லாஹ் வான்கு அபு சுஃபியானே சாதாரண அரசாங்கம் அல்ல என்று கூறினார் ஆம் சரிதான் என்று அபு சுஃபியான் கூறி முடித்தார் அன்சாரிகளின் கொடியை ஏந்தியிருந்தார் அவர் அபு சுஃபியானுக்கு அருகில் வந்தபோது இன்றைய தினம் கடுமையான போராட்ட நாளாகும் இன்றைய தினம் மான மரியாதை எடுக்கப்படும் இன்றைய தினம் அல்லாஹ் குறைஷிகளை கேவலப்படுத்திவிட்டான் என்று கூறினார் இந்த வார்த்தை அபு பெரும் பயத்தை ஏற்படுத்தியது அபு சஃபியானுக்கு அருகில் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் வந்தபோது அல்லாஹுவின் தூதரே சாதி என்ன கூறினார் என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்டார் அவர் என்ன கூறினார் என்று நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கேட்க இன்னின்னதை அவர் பேசினார் என அபு சுஃபியான் நபியுடன் இருந்த உஸ்மான் மற்றும் அப்துல் இப்னு அவு ரதியாஹ் அன்பும் ஆகிய இருவரும் அல்லாஹுவின் தூதரே மேலும் அவர் குறைசிகளை கொன்று குவித்து விடுவார் என நாங்கள் அஞ்சுகிறோம் என்றார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவ்வாறு நடக்காது இன்றைய தினம் காபாவை மகிமைப்படுத்தும் தினமாகும் இன்றைய தினம் அல்லாஹ் குறைசிகளுக்கு கண்ணியம் அளித்த தினமாகும் என்று கூறிவிட்டு ஒருவரை சாரதிடம் அனுப்பி அவரிடம் கொடியை வாங்கி அவரது மகன் கைசிடம் கொடுத்து விட்டார்கள் அதாவது கொடி சாரதிடம்தான் இருக்கிறது என்று பொருளாகும் ஆனால் சிலர் அந்த கொடியை ஜுபைரிடம் நபி சொல்லாஹ் அலிவஸ் கொடுத்தார்கள் என்கிறார்கள் குறைசிகளின் அதிர்ச்சி நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அபு சுஃபியானை கடந்து சென்றவுடன் அப்பா சலதி அல்லாஹ் அபுசுஃபியானிடம் உடனடியாக நீ உன் கூட்டத்தினரிடம் சென்று அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அறிவிப்பு செய் என்று கூறினார் அபு சுஃப்யான் ரதையொல்லாக அன்பு மக்கா நோக்கி விரைந்து சென்று மக்கா வாசிகளிடம் மிக உறக்க சத்தமிட்டு குறைஷிகளே இதோ முகம்மது வந்துவிட்டார் அவர்களை உங்களால் எதிர்க்க முடியாது எனவே பாதுகாப்பு தேடி எனது வீட்டிற்குள் நுழைந்து விடுங்கள் என் வீட்டில் நுழைந்தவர்கள் எல்லாம் பாதுகாப்பு பெறுவார்கள் என்று முழக்கமிட்டார் அபுசுப்யானின் இந்த நிலையைக் கண்ட மனைவி அவரது மீசையை பிடித்துழுத்து கெண்டைக்கால் கொளுத்த இந்த திமிர் விடித்தவனை கொன்று விடுங்கள் கூட்டத்திற்கு தலைவனாக இருப்பதற்கு இவனுக்கு தகுதி இல்லை என்று கூறினார் ஆனால் அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்காத அபு சுஃபியான்றது எல்லாம் அன்பு மக்களே உங்களுக்கு கேடு நேர்ந்தது எனது பேச்சை கேளுங்கள் இவளது பேச்சை கேட்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் உங்களால் அரவே எதிர்க்க முடியாத படையை கொண்டு முகம்மது உங்களிடம் வந்திருக்கிறார் எனது வீட்டுக்குள் வந்து விடுங்கள் என் வீட்டில் நுழைந்தவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் என்று கூறினார் அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாக எங்களுக்கெல்லாம் உமது ஒரு வீடு எப்படி போதுமாகும் என்று மக்கள் கேட்டார்கள்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 சண்டையில் நமக்கு தோல்வி ஏற்பட்டால் இந்த வாலிபர்களின் இழப்புக்காக அவர்களின் குடும்பத்தினர் நம்மிடம் எதை கேட்கிறார்களோ அதை கொடுத்து விடுவோம் என்று முடிவு செய்தார்கள் இதற்கேற்ப பல கோத்திரத்திலிருந்தும் சில குறைசி அறிவியினர்கள் இக்ரிமா இவனு அபு ஜஹல் சஃப்வான் இவ்வள உமையா சஹ் இவ்வன் அம்ர் ஆகியோருடன் கந்தமா என்ற இடத்தில் ஒன்று சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை எதிர்க்க ஆயத்தமானார்கள் அந்த படையில் ஹிமாஸ் இப்னு ஹைஸ் என்பவனும் இருந்தான்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 அவர்களின் சிலரை சிறைபிடித்து வந்து உனக்கு பணியாளர்களாக நான் அமர்த்துவேன் என்று கூறிவிட்டு தன்னை பற்றி பெருமையாக கவிதை வாடினான் அவர்கள் இன்று முன்வந்தால் நான் எங்கனம் விலகுவது என்னிடம் முழு போர் ஆயுதமும் சிறு ஈட்டியும் குத்தி குளையெடுக்கும் இருபுறம் கூறான வாலும் உள்ளன இஸ்லாமிய படை தூதுவாவை அடைகிறது நவிசல்லா ஹலேவாசலம் அவர்கள் படைக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தார்கள்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 கால்நடையாக வந்த வீரர்களுக்கும் ஆயுதமின்றி வந்த வீரர்களுக்கும் அவு உபைதாவை ரதியுல்லாஹ் வான்கு தளபதியாக்கி பதுனுல் வாதி வழியாக மக்காவுக்குள் நுழையுமாறு அவருக்கு ஆணையிட்டார்கள் இஸ்லாமிய படை மக்காவுக்குள் நுழைகிறது நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் கூறிய வழியில் இஸ்லாமிய படையின் ஒவ்வொரு பிரிவும் புறப்பட ஆரம்பித்தது காலித் ரதுல்லாஹ் வான்கு மற்றும் அவரது படையினரும் தங்களை எதிர்த்த முஷ்ரீக்குகளை வெற்றி வீழ்த்தினார்கள் காலிதின் படையிலிருந்த குர்சீப்னு ஜாபீர் ஃபிக்ரி குனைஸ் இப்னு காலித் இந்நூர் ரபியா ரஜியுல்லா வன்ஹும் ஆகிய இருவரும் படையை விட்டு வழிதவரி வேறொரு வழியில் சென்றார்கள் இந்த இருவரையும் குறைஷிகள் கொன்றுவிட்டார்கள் கந்தமா என்ற இடத்தில் ஒன்று சேர்ந்திருந்த குறைச்சி வீணர்கள் காலிதின் படையை எதிர்த்தார்கள் ஆனால் முஸ்லிம் வீரர்கள் எதிர்த்து தாக்கியதில் பன்னிரண்டு முஷ்ரிக்குகள் கொல்லப்பட்டார்கள் இதை பார்த்து கதிகலங்கிய முஷ்ரிக்குகள் உயிர் விளைக்க தப்பித்து ஓடலானார்கள் இவ்வாறு புறமுதுகுட்டி ஓடியவர்களில் முஸ்லிம்களுடன் சண்டை செய்வதற்காக நீண்ட காலமாக ஆயுதத்தை தயார் செய்து வைத்திருந்த ஹிமாஸ்இவன் கைசும் ஒருவனாவான் தப்பித்து ஓடிய இவன் தனது வீட்டுநுள் ஒளிந்து கொண்டு விரைவாக கதவை தாளிட்டு என்று கத்தினான் அவனை பார்த்த அவனது மனைவி என்னென்னவோ பேசி கொண்டிருந்தாயே அந்த வீராப்பெல்லாம் இப்போது எங்கே போய் விட்டது என்று கேட்டார் அதற்கு பாடிய கவிதை என்னவென்றால் கந்தமா போர்க்கள நாளை நீ கண்டிருந்தால் நீ என்னை பழித்து ஒரு சொல்கூட உதிர்க்க மாட்டாய் சஃப்வான் ஓட இக்ரிமாவும் ஓட ஓட உருவிய வாள்கள் எங்களை வரவேற்றன முன் கைகளையும் தலைகளையும் வெட்டி அவை அங்கு வீரர்களின் முழக்கங்கள் கர்ஜனைகள் முக்கள் முனகல் இதைத் தவிர வேறெதையும் கேட்க முடியவில்லை ஹாலித் ரதியுல்லாஹ் வான்கு இவ்வாறு மக்காவுக்குள் நுழைந்து சஃபா மலையில் நபி சொல்லலாஹ் அலேவாஸ்லம் அவர்களை சந்தித்தார் இது ஒருபுறம் இருக்க ஜுபேர் ரதியுல்லாஹ் வான்கு இன்றைய ஃபத்து பள்ளிவாசலுக்கு அருகில் ஹுஜூன் என்ற இடத்தில் நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் தன்னிடம் கொடுத்த கொடியை நட்டுவிட்டு அந்த இடத்தில் ஒரு கூடாரம் அமைத்தார்கள் பிறகு நபி சொல்லாஹ் அலையவாஸ்லம் அவர்களின் வருகைக்காக அங்கேயே தங்கியிருந்தார்கள் நபி அவர்கள் சங்கை மிகு நுழைகிறார்கள் சிலைகளை அகற்றுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலைவசம் அங்கிருந்து புறப்பட்டார்கள் அவர்களை சுற்றி முன்னும் பின்னும் முகாஜிரும் அன்சாரிகளும் புடைசூழ அணிவகுத்துச் சென்றார்கள் இந்த நிலையில் பள்ளிக்குள் நுழைந்து ஹஜருல் அஸ்வத்தை நெருங்கி சென்று அதை தங்களது கையால் தொட்டு முத்தமிட்டு காபாவை தவாப் செய்தார்கள் தங்களது கையில் இருந்த வில்லால் காபாவை சுற்றி இருந்த முன்னூற்றி சிலைகளை சத்தியம் வந்தது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 அவரிடம் இருந்து காபாவின் சாவியை பெற்று அதை திறக்க கூறினார்கள் நபி சொல்லாஹு அலிவாஸ்லம் உள்ளே நுழைந்து வரையப்பட்ட பல படங்களை பார்த்தார்கள் அந்த படங்களில் நபி இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலி சொல்லாத்துவசலாம் ஆகிய இருவரும் அம்புகளை கொண்டு குறிவார்க்கும் வகையில் வரையப்பட்ட படமும் இருந்தது இதனை கண்ட நபி சொல்லலாஹ் அலிவாஸ்லம் அல்லாஹு இவ்வாறு வரைந்தவர்களை நாசமாக்குவானாக இந்த இருவரும் ஒரு காலமும் அம்புகளை கொண்டு குறிவார்த்ததே கிடையாது என்றார்கள் மேலும் காபாவுக்குள் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெண் புறாவின் உருவம் இருந்தது அதையும் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் தங்களது கைகளால் உடைத்தார்கள் நபி சொல்லல்லா அலைவாஸ்லம் அவர்களின் கட்டளை அங்கு வரையப்பட்டிருந்த மற்ற உருவப்படங்களும் அழிக்கப்பட்டன நபி அவர்கள் காபாவில் தொழுகிறார்கள் குறைஷிகளிடம் உரையாற்றுகின்றார்கள் நபி சொல்லலா அலைவாஸ்லம் காபாவிற்குள் நுழைந்து கதவை தாளிட்டுக் நபியுடன் உசாமா பிலால் ரதோல்லா ஹான்கும் ஆகிய இருவரும் உள்ளே உடனிருந்தார்கள்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 நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் நன்கு தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் அல் குர் அத்தியாயம் நாற்பத்தி வசனம் பதிமூன்று உங்களை எவ்விதத்திலும் பழிக்கப்படாது மேற்கூறிய இந்த திரு வசனத்தை பின்பு குறைச்சி கூட்டத்தினரே நான் உங்களிடம் எவ்விதம் நடந்து கொள்வேன் என கருதுகிறீர்கள் என நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் கேட்க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 நபி சொல்லாஹ் ஹலை வஸ்லம் உஸ்மான் இப்னு தல்கா எங்கே என்று கேட்டு அவரை அழைத்து வரக் கூறி உஸ்மானே இதோ உனது சாவியை பெற்றுக்கொள் இன்றைய தினம் நன்மை மற்றும் நேர்மையின் தினமாகும் என்று கூறினார்கள் தபக்காத் என்ற நூலில் இவ்வளவு சாத் ரஹமத்துலாஹ் அலை குறிப்பிடுகிறார் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் உஸ்மானிடம் சாவியை வழங்கும் போது இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இது உங்களிடம் காலம் காலமாக இருந்து வரட்டும் அநியாய காரனை தவிர வேறு எவரும் உங்களிடம் இருந்து இதனை பறிக்க மாட்டான் உஸ்மானே நிச்சயமாக அல்லாஹ் உங்களை தனது வீட்டிற்கு நம்பிக்கைக்குரிய பொறுப்பாளியாக நியமித்திருக்கின்றான் இந்த காவாவின் மூலம் நல்வழியில் உங்களுக்கு கிடைக்கும் பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள்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 அவர்களிடம் சென்ற நபி சொல்லாஹ் அலைவசல்லம் நீங்கள் பேசியது எனக்கு நன்கு தெரியும் என்று கூறிவிட்டு அவர்கள் பேசியவற்றை அவர்களிடமே விவரமாக கூறினார்கள் இதனை கேட்ட ஹாரிஸும் அத்தாவும் அவரு அல்லாஹ் அன்பும் அல்லாஹுவின் மீது எங்களுடன் இருந்த வேறு யாருக்கும் இந்த விஷயம் தெரியவே தெரியாது அவ்வாறு இருக்க யாராவது உங்களுக்கு இதனை பற்றி சொல்லியிருக்கலாம் என்று எங்கனும் நாங்கள் கூற எனவே நீங்கள் அல்லாஹுவின் தூதர் தான் என சாட்சி கூறுகிறோம் என்றார்கள் சலாத்துல் ஃபத் அல்லது சலாத்துல் சுக்ரு அன்றைய தினம் நபி சல்லாஹ் அலை வசல்லம் உம் ஹானி பின் தபு தாலிப் ரபி அல்லாஹ் ஹன்ஹா அவர்களின் வீட்டிற்கு சென்று குளித்துவிட்டு எட்டு ரக்காயத்துக்கள் தொழுதார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த வெற்றியை முன்னிட்டு நன்றி செலுத்தும் பொருட்டு தொழுத தொழுகை என்பதால் இந்த தொழுகையை சலாத்துல் ஃபத்ர் வெற்றிக்கான தொழுகை அல்லது சலாத்துல் சுக்ரு நன்றி தொழுகை என்று கூறலாம் ஆனால் சிலர் நபிசுல்லா அலைவாஸ்லமி தொழுகியை தொழுத நேரம் லுஹா முற்பகல் நேரமாக இருந்ததால் இதனை சலாத்து லுஹா என எண்ணிக்கொள்கிறார்கள் உம்மு ஹானி ரதியுல்லா ஹான்ஹா தனது கனவரின் இரண்டு சகோதரர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு வழங்கியிருந்தார் இந்த இருவரையும் கொன்றுவிட அலி ரதியுல்லாஹ் ஹான்ஹு விரும்பினார்கள் ஆனால் இந்த இருவரையும் வீட்டிற்குள் வைத்து உம்மு ஹானி ரதியுல்லா ஹான்ஹா வீட்டை தாளிட்டு விட்டார்கள் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் வீடு வந்தவுடன் அந்த இருவருக்காக பாதுகாப்பு கோரினார்கள் அதற்கு நபி சொல்லலாஹ் அலையவஸ் உம்மு ஹானியே நீங்கள் பாதுகாப்பு தந்தவர்களுக்கு நாமும் பாதுகாப்பை வழங்குகிறோம் என்று கூறினார்கள் பெரும் குற்றவாளிகளை கொல்ல கட்டளையிடுதல் நபி சொல்லலாஹ் அலிவாஸ்லம் இன்றைய தினம் ஒன்பது கொடும் காபியர்களை நிராகரிப்பவர்களை அவர்கள் காபாவின் திரைக்குள் நுழைந்தாலும் கொல்லப்பட வேண்டும் என கட்டளையிட்டார்கள் அவர்களின் பெயர்கள் என்னவென்றால் ஒன்று அப்துல் உஜா இப்னு கதல் ரெண்டாவது அப்துல்லா இவனு சாத் இவ்வனு அபு சரஹ் மூன்று இக்ரீமா இவ்னு அபு ஜஹல் நான்கு ஹாரிஸ் இப்னு நுஃபைசல் இவ்னு துஹப் ஐந்து மக்கீஸ் இப்னு சுபாபக் ஆறு ஹபார் இவ்னு அல் அஸ்வத் ஏழு மற்றும் எட்டாக இப்னு கத்தலின் ரெண்டு அடிமை பாடகிகள் ஒன்பது அப்துல் முத்தலிப் வம்சத்திற்கு சொந்தமான சாரா எனும் அடிமை இந்த பின்னிடம்தான்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 ஆனால் தங்கள் தோழர்களில் யாராவது ஒருவர் அவரை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் நபி சொல்லலாஹூ அலிவஸ்லம் இருந்ததால் அவரது இஸ்லாமை ஏற்க தயக்கம் காட்டினார்கள் பின்பு சிறிது நேரம் கழித்து அவரது இஸ்லாமை நபி சொல்லாஹு அலையவாஸ்லம் ஏற்றுக்கொண்டார்கள் அப்துல் உஸ்ஸா இவ்வளவு கத்தல் காபாவின் திரையை பிடித்து தொங்கிக் கொண்டான் நபி தோழர் ஒருவர் நபியிடம் வந்து என்ன செய்வது என்று கேட்டார் அவனை கொன்றுவிட வேண்டியதுதான் என நபி சொல்லலாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் கூறியவுடன் அவர் அவனை கொன்றுவிட்டார் மகீஸ் இவனு சவாபா இவன் ஏற்கனவே முஸ்லிமாக இருந்தான் ஒரு அன்சாரி தோழரை கொன்றுவிட்டு மதம் மாறி முஸ்ரீக்குடன் சேர்ந்து கொண்டான் இவனை நுபைலா இவனு அப்துல்லா ரதியுல்லா வன்கு என்பவர் கொன்றுளித்தார் ஹாரிஸ் இவனு துஃபைல் இவன் மக்காவில் நபி அதிகம் துன்புறுத்தி கொண்டிருந்தான் இவனை அலி ரஜயுல்லாஹ் வன்கு கொன்றார்கள் ஹப்பார் இவனு அஸ்வத் இவர்தான் நபிசல்லா அலைவசம் அவர்களின் மகள் ஜைனப் ரதியுள்ளாஹன்கா ஹிஜ்ரத் செய்து மதினா சென்றபோது வழி தனது ஈட்டியால் குத்தினார் இதனால் அவர்கள் அமர்ந்திருந்த கஜாவா ஒட்டக தொட்டியிலிருந்து கீழே விழுந்தார்கள் அவர்களது வயிற்றில் காயம் ஏற்பட்டு கரு களைந்து விட்டது இவர் மக்கா வெற்றியின் போது அங்கிருந்து தப்பி ஓடினார் பின்பு சில காலம் கழித்து இஸ்லாமி இயற்றார் மற்ற இவ்ணு கத்துளுடைய இரு அடிமை பாடகைகளில் ஒருத்தி கொலை உண்டாள் மற்றவள் முஸ்லிம் ஒருவரால் அடைக்கலம் தரப்பட்டு பின்னர் இஸ்லாமியற்றார் அவ்வாறே சாரா என்ற அடிமை பெண்ணும் அடைக்கலமாகி இஸ்லாமி தழுவினார் அறிஞர் இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலகி கூறுகிறார் ஹாரிஸ் இவ்னு துலாத்தில் அல் குசாயி என்பவனையும் கொள்ளும்படி நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் கட்டளையிட்டார்கள் எனவே அவனை அலி ரஜியுல்லா வான்கு கொன்றொழித்தார்கள் என அபு மஹ்ஷா ரஜியல்லாஹ் வான்கு கூறுகிறார் பிரபல கவிஞர் கஹப் இவ்னு ஜுஹைரையும் கொல்லும்படி நபி சொல்லாஹ் அலேவாஸ்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள் ஆனால் இவர் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் சமூகம் வந்து இஸ்லாமை ஏற்று தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டார் பற்றி விரிவான செய்தி பின்னால் வரவிருக்கின்றது இவ்வாறே ஹம்சார் அதி அல்லாஹ் ஹானு அவர்களை கொலை செய்த வக்ஷியையும் கொன்றுவிட கற்றலையிடப்பட்டது பின்னர் இஸ்லாமை தழுவியதால் மன்னிக்கப்பட்டது அபு சுஃபியானின் மனைவி ஹிந்து பிந்து உத்வாவும் கொலை பட்டியலில் இருந்தார் அவரும் இஸ்லாமை ஏற்றதால் மன்னிக்கப்பட்டார் இப்னு கத்தலின் அடிமை பெண் அர்னப் என்பவளும் கொலை உண்டாள் என இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹி அலகி குறிப்பிடுகின்றார் கொலை உம்மு சாத் என்பவரும் உண்டு என இப்னு இசாக் ரஹமதுல்லாஹி அலகி குறிப்பிடுகின்றார் இந்த கணக்கின்படி எட்டு ஆண்களும் ஆறு பெண்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இங்கு கூறப்பட்ட அர்ணவ் உம்மு சிறுவரும் இப்னு கத்தலின் ரெண்டு பாடகிகளாக இருக்கலாம் அந்த இருவருடைய பெயர்கள் அல்லது புனை ஏற்பட்ட கருத்து வேற்றுமையால் தனித்தனியாக கூறப்பட்டிருக்கலாம் இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹ் அலகின் கூற்று முடிவுற்றது ஆதாரம் ஃபத்வுல் வாரி சஃப்வான் இப்னு உமையா ஃபலாலா இப்னு உமையா இஸ்லாமிய தழுவுதல் சஃப்ான் குறைரைிகளின் பெருந்தலைவர்களில் ஒருவராக இருந்தும் அவரை கொல்ல வேண்டுமென்று நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கட்டளையிடவில்லை இருப்பினும் அவர் பயந்து மக்காவிலிருந்து ஓட்டம் பிடித்தார் அவருடைய முன்னாள் நண்பர் உமேர் இப்னு வஹப் அல் ஜுமஹி நபியிடம் அவருக்காக பாதுகாப்பு அபயம் தேடினார் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அதனை ஏற்று மக்காவுக்குள் வரும்போது தாம் அணிந்திருந்த தலைப்பாகையே கொடுத்து அனுப்பினார்கள் உமேர் அஜயுல்லா வான்கு அதனை பெற்றுக்கொண்டு சஃப்வானை தேடி புறப்பட்டார் ஜுத்தா என்ற கடற்கரையில் யமன் நோக்கிய பயணத்திற்கு சஃப் ஆயத்தமான போது உமேர் அதுலு அவரை சந்தித்து நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் அழைத்து வந்தார் சஃப் நபியிடம் தனக்கு ரெண்டு மாத கால அவகாசம் வேண்டுமென கூறினார் அதற்கு நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் நான்கு மாத கால அவகாசம் தருவதாக மொழிந்தார்கள் சில நாட்களுக்கு பின் சஃப்வான் இஸ்லாமை தழுவினார் இவருடைய மனைவியோ இவருக்கு முன்பே இஸ்லாமை ஏற்றிருந்தார் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் இருவரையும் பழைய திருமண உறவை கொண்டே சேர்த்து வைத்தார்கள் பலாலா இவர் மிக்க துணிச்சலானவர் நபி சொல்லலா ஹலேவாஸ்லாம் அவர்களை கொள்வதற்காக கிளம்பினார் நபி அவர்களின் அருகில் வந்தவுடன் இவர் எந்த எண்ணத்தில் வந்துள்ளார் என்பதை வெளிச்சமாக்கி காட்டினார்கள் இதை செவிமடுத்த பலாலா இவர் உண்மையான திருத்தூதர்தான் என விளங்கி இஸ்லாமியற்றார் நபி அவர்களின் சொற்பொழிவு மக்கா வெற்றி கொண்ட இரண்டாம் நாள் மக்களுக்கு நபி சொல்லலா ஹலைவசலம் சொற்பொழிவாற்றினார்கள்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 அப்பொழுது அப்பாஸ் அலதியுல்லாஹ் வான்கு அவர்கள் இது கீர் என்ற செடியை கலைந்து கொள்ள அனுமதி தாருங்கள் இது எங்கள் கொல்லர்களுக்கும் மற்ற வீட்டு உபயோகத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது என கூறினார்கள் அதற்கு நபிசல்லா அலைவுஸ்லம் இது கீர் செடியை எடுத்து பயன்படுத்த அனுமதி அளித்தார்கள் குஜா அ மக்கா வெற்றியின் போது லைஸ் கிளையைச் சேர்ந்த ஒருவரை கொன்றுவிட்டார்கள் இதற்கு முன் அறியாமை காலத்தில் லைஸ் கிளையினர் குஜா அ கிளையினரில் ஒருவரை கொன்றிருக்கின்றார்கள்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 தங்களது பிரார்த்தனை முடித்த பின்பு நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள் என நபி சொல்லலாஹ் அலைவசல்லம் அன்சாரிகளிடம் வினவினார்கள் அல்லாஹுவின் தூதரே ஒன்றுமில்லை என அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் மீண்டும் மீண்டும் கேட்கவே இறுதியில் தங்களிடையே என்ன பேசினோம் என்பதை தெரிவித்தார்கள் அதற்கு நபிசுல்லாஹ் அலேவஸ்லம் அல்லாஹ் பாதுகாப்பானாக நான் வாழ்ந்தால் உங்களுடன் வாழ்வேன் மரணித்தால் உங்களுடனே மரணிப்பேன் என்று கூறினார்கள் பை வாங்குதல் அல்லாஹ் இஸ்லாமி ஓங்கச் செய்து நபியும் முஸ்லிம்களும் மக்காவை வெற்றி கொள்ளும்படி செய்தான் இதை பார்த்த மக்காவாசிகள் இஸ்லாமிய உண்மை மார்க்கம் வெற்றி பெற இஸ்லாமை தவிர வேறு வழி இல்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள் எனவே இஸ்லாமை ஏற்று நபி சொல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் பை ஆ செய்வதற்கு ஒன்று கூடினார்கள் நபி சொல்லல்லாஹ் அலி வசல்லம் சஃபா மலை குன்றுக்கு மேல் அமர்ந்து கொண்டு இதற்காக தயாரானார்கள் கீழே உமர் அலையுல்லாஹ் அன்பு அமர்ந்து கொண்டார்கள் நபி அவர்கள் மக்களிடமிருந்து இஸ்லாமிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் தங்களால் இயன்ற அளவு செவிமடுப்போம் கட்டுப்படுவோம் என மக்கள் பை செய்தார்கள் அல் மசாரிக் என்ற நூலில் வருவதாவது நபிசுல்லா அலிவாஸ்லம் அவர்கள் ஆண்களிடம் பை பெற்ற பின்பு பெண்களிடம் வாங்கினார்கள் அப்போது நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் சஃபாவின் மீதும் கீழே உமரும் அமர்ந்திருந்தார் நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் ஒவ்வொரு விஷயமாக கூற அதனை உமர்வதையொல்லா வன் அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் அபு சுஃபியானின் மனைவி ஹிந்து பிந்து உத்வா நபியவர்களிடம் வந்தார் உஹது போரில் வீரமரணம் எய்திய ஹம்சாவுடைய உடலை சின்னா பின்னமாக்கிய தனது செயலுக்கு நபிசல்லா அலையவஸ்லம் என்ன செய்வார்களோ என்று அஞ்சியதால் தன்னை முழுதும் மறைத்து கொண்டு வந்தார் நபிசல்லாஹ் அலேவாஸ்லம் நீங்கள் அல்லாஹுவுக்கு எதையும் இணையாக்க மாட்டீர்கள் என்று எனக்கு வாக்கு தர வேண்டும் என்று கூற உமர் அதை அல்லாஹ் பெண்களுக்கு அதை எடுத்துரைத்தார்கள் அடுத்து நீங்கள் திருடக்கூடாது என்றார்கள் அபுசுஃப்யான் ஒரு கஞ்சன் நான் அவருடைய பொருளில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாமா என ஹிந்து வினவினார் நீ எதனை எடுத்துக்கொண்டாயோ அது உனக்கு ஆகுமானதே என்று அபு சுஃப்யான் கூறினார் நபிசல்லாஹ் அலைவசல்லம் இவர்களின் உரையாடலை கேட்டு புன்னகை புரிந்து கண்டிப்பாக நீ ஹிந்துதானே என்றார்கள் அதற்கவர் ஆம் நான் ஹிந்துதான் சென்று என்னுடைய பிழைகளை பொறுத்து கொள்ளுங்கள் அல்லாஹுவும் தங்களை பொறுத்தருள்வான் என்று கூறினார் நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று நபிசல்லாஹ் அலைவசல்லம் கூறினார்கள் ஒரு சுதந்திரமானவர் விபச்சாரம் செய்வாளா என ஹிந்து ஆச்சரியப்பட்டார் உங்களின் பிள்ளைகளை நீங்கள் கொல்லக் கூடாது என நபி சொல்லலா அலைவாஸ்லம் கூறினார்கள் அதற்கு ஹிந்து நாங்கள் எங்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்த்தோம் அவர்கள் பெரியவர்களானதும் நீங்கள் அவர்களை கொன்று குவித்தீர்களே என்ன நடந்தது என்று உங்களுக்கும் அவர்களுக்கும் தான் தெரியும் என்று கூறினார் உமர்ரதுலாக அன்பு சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து சிரித்து மல்லாந்து விழுந்தார் அதை கண்ட நபி சொல்லலாஹ் அலைவாசலம் புன்னகை பூத்தார்கள் ஹிந்து இவ்வாறு கூர காரணம் பத்ரு படைக்கலத்தில் அவருடைய மகன் ஹன்லலா இப்னா அபுசுஃபியான் கொல்லப்பட்டிருந்தார் அடுத்து நீங்கள் அவதூறு கூறலாகாது என நபிசுல்லா வலைவாசலம் கூறவே அல்லாஹுவின் மீது ஆணையாக அவதூறு கூறுதல் மிக கெட்ட பண்பாகும் நீங்கள் நல்லவற்றையும் நல்ல குணங்களையுமே எங்களுக்கு கூறுகிறீர்கள் என ஹிந்த் பதில் நீங்கள் நல்ல விஷயங்களில் எனக்கு மாறு செய்யக்கூடாது என நபிசல்லா அலைவசம் கூறவே அல்லாஹுவின் மீது ஆணையாக தங்களுக்கு மாறுபுரியும் எண்ணத்தில் நாங்கள் இங்கு அமர்ந்திருக்கவில்லை என்று ஹிந்த் கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கு பின் வீடு திரும்பிய ஹிந்த் வீட்டினுள் வைத்திருந்த சிலைகளை பார்த்து நாங்கள் இதுவரை உங்களால் ஏமாற்றப்பட்டிருந்தோம் என கூறியவாறு அவற்றை உடை ஆதாரம் மதாரி குத்தஞ்சில் ஹிந்தை பற்றி சஹிகுல் புகாரியிலும் ஒரு நிகழ்ச்சி பதியப்பட்டுள்ளது ஹிந்த் நபி அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே இந்த உலகில் யாருமே பெற்றிராத கேவலத்தை உங்களை சார்ந்தவர்கள் பெற வேண்டும் என நான் ஒரு காலத்தில் பிரியப்பட்டேன் இன்று இந்த உலகில் யாருமே கண்டிராத கண்ணியத்தை தாங்கள் அடைய வேண்டுமென மிக ஆசைப்படுகிறேன் என்று கூறினார் அல்லாஹுவின் மீது ஆணையாக இன்னும் என்ன சொல்ல போகிறாய் என்று நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் கேட்டார்கள் அவர் அல்லாஹுவின் தூதரே அபு சுஃபியான் கஞ்சராக உள்ளார் அவருடைய செல்வத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உணவளித்தல் குற்றமாகுமா என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லாஹ் அலிஹசல்லம் அதனை நன்மையாகவே கருதுகிறேன் என்று கூறினார்கள் மக்காவில் நபி அவர்களின் செயல்பாடுகள் நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லம் மக்காவில் பத்தொன்பது நாட்கள் தங்கியிருந்தார்கள் அக்காலகட்டத்தில் இஸ்லாமியை எடுத்துரைத்தார்கள் அதன் சட்ட திட்டங்களை விவரித்தார்கள் மக்களுக்கு நேர்வழி மற்றும் இறை அச்சத்தை போதித்தார்கள் ஹரமின் எல்லைகளில் அடையாள கம்பங்களை புதுப்பிக்கும் பணியை குஜா அம்சத்தவரான அபு உசைதுக்கு வழங்கினார்கள் அவர் நபிசுல்லா ஹலைவாஸ்லம் கட்டளைப்படி அவற்றை செய்து முடித்தார் மேலும் இஸ்லாமிய அழைப்பு பணிக்காகவும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த சிலைகளை உடை தோழர்களின் குழுக்களை அனுப்பினார்கள் அவை அனைத்தும் உடைத்து நொறுக்கப்பட்டன நபி அறிவிப்பாளர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள் தங்கள் வீடுகளில் உள்ள சிலைகளை உடை வேண்டும் என அறிவித்துக் கொண்டிருந்தார் படைப் பிரிவுகளும் குழுக்களும் ஒன்று நக்லா என்ற இடத்தில் உசா என்ற சிலை இருந்தது இதுவே குறைஷிகளுடைய சிலைகளில் மகத்துவம் மிக்கதாக இருந்தது ஷைபான் கிளையினர் அந்த சிலையின் பூசாரிகளாக இருந்தார்கள் மக்காவில் வெற்றி பணிகள் முடிந்து முழு அமைதி நிலவிய பின்பு ஹிஜ்ரி எட்டு ரமலான் மாதம் முடிய ஐந்து நாட்கள் மீதமிருக்கும் நபிசல்லா அலைவாசலம் காலித் இப்னு வலிதை முப்பது வீரர்களுடன் அந்த சிலை உடை அனுப்பினார்கள் அதை உடைத்து வந்த காளி திடம் ஏதாவது அங்கு கண்டீர்களா என்று நபி சொல்லலாஹ் அலிவாசலம் கேட்க அவர் நான் எதையும் காணவில்லை என்றார் அப்படியானால் நீ அதனை சரியாக உடைக்கவில்லை திரும்பச் சென்று அதனை உடைத்து வா என்று நபி சொல்லலாஹ் அலைவசலம் திரும்ப அனுப்பி வைத்தார்கள் நபி இந்த பேச்சை கேட்டு வெகுண்டெழுந்த காளி தகுதியுள்ளாஹ் அன்கு வாளை உருவியவராக தனது தோழர்களுடன் உஸாவை நோக்கி பறந்தார் அச்சிலை அருகே சென்றவுடன் தலைவிரி கோலமாக நிர்வாண நிலையில் கருத்த பெண் உருவம் ஒன்று காலிதை நோக்கி வந்தது அங்குள்ளி உஸாவின்ட்டு அழைத்தான் காலிதையொல்லாக தோன்றிய அந்த உருவத்தை ரெண்டாக பிளந்தார் பின்பு நபி அவர்களிடம் திரும்பி வந்து நடந்த நிகழ்ச்சியை விவரித்தார் ஆம் அதுதான் உஷா இனி உங்கள் ஊர்களில் யாரும் அதனை வணங்குவதிலிருந்து அது நிராசை அடைந்து விட்டது என நபி சொல்லலாஹ் அலை வசல்லம் நவீன்றார்கள் ரெண்டு மக்காவின் வடகிழக்கே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ருஹாத் என்னுமிடத்தில் ஹுதைல் கிளையினர் வணங்கும் சுவா என்ற சிலை இருந்தது அதனை உடைக்கும்படி இதே ரமணான் மாதத்தில் அம்ரு இவனு ஆசை நபி சொல்லல்லா ஹலைவசலம் அனுப்பினார்கள் அம்ரு சிலை அருகே வந்தவுடன் அதன் பூசாரி நீ எதற்கு வந்துள்ளாய் என வினவினான் இச்சிலையை உடைத்து வர நபி சொல்லா ஹலைவசலம் கட்டளையிட்டுள்ளார்கள் என அம்ரு பதில் தந்தார் பூசாரி உன்னால் அது முடியாது என்று வீராப்பு பேசினான் அம்ருஅதியொல்லாக அன்பு ஏன் முடியாது என்றார் உன்னால் அதனை நெருங்கவே முடியாது என்றான் இன்னுமாடா வழிகட்டில் வீழ்ந்து கிடக்கிறாய் உனக்கென்ன கேடு அது கேட்குமா அதனால் பார்க்கத்தான் முடியுமா என்று கூறியவாறு சிலை அருகே வந்து அதனை அம்ருவிட ஆசுரதியொல்லாக அன்பு உடைத்து தள்ளினார் அந்த கோயிலையும் அங்குள்ள உண்டியலையும் உடைத்து பார்க்கும்படி தோழர்களுக்கு கட்டளையிட்டார் ஆயினும் எதுவுமே கிட்டவில்லை இப்பொழுது உன் கருத்து என்ன என பூசாரியிடம் அம்ரதையொல்லாஹ் அன்பு வினவ நான் அல்லாஹுவிடம் சரணடைந்தேன் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் என பூசாரி கூறினார் மூன்று குதைத் என்ற ஊர் முஷல்லல் என்ற இடத்தில் மனாத் என்னும் சிலை இருந்தது அதனை அவுஸ் கசரத் கசான் மற்றும் சில குலத்தவர் வணங்கி கொண்டிருந்தார்கள் அதனை இடித்து வர சாத் இப்னு ஜெயத் அஷ் அலி ரதியுல்லாஹ் வான்ஹு என்பவரின் தலைமையில் இருபது பேர் கொண்ட படையை இதே மாதத்தில் நபி சொல்லாஹ் அலி வசலம் அனுப்பினார்கள் சாத் ரதியுல்லா வான்ஹு அங்கு சென்றபோது அங்குள்ள பூசாரி நீ எந்த நோக்கத்தில் வந்திருக்கின்றாய் என்று வினவ மனாத்தை உடைக்க வந்துள்ளேன் என்று பதில் சொன்னார் நீ விரும்பியதை செய்து கொள் என பூசாரி மறுமொழி கூறினார் சாத் அச்சிலையருகே வந்தபோது கருநிற பெண்ணுறுத்தி தலைவீறி கோலமாக மார்பில் அடித்து வெளியேறி வந்தால் அதை கண்ட பூசாரி மனாத்தே நீ உன்னை காப்பாற்றிக்கொள் இதோ உனது எதிரிகள் உன்னை ஒழித்து கட்ட வந்துவிட்டார்கள் என கூக்குரலிட சதியொல்லாக வன்பு அச்சிலையை வெட்டி சாய்த்தார் அங்கும் உண்டியல்களில் எதுவும் காணப்படவில்லை நான்கு உஷா சிலையை உடைத்துவிட்டு திரும்பிய காளித்து ரதியொல்லாஹ் வன்பு அவர்களுக்கு ஜுதைமா சமூகத்தாரை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கும் மற்றொரு பணியை நபி சொல்லாஹ் அலைஹ் வசலம் வழங்கினார்கள் அதே ஆண்டு ஷவ்வால் மாதம் முன்னூற்றி ஐம்பது தோழர்களுடன் புறப்பட்ட அந்த படையில் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் சுலைம் கூட்டத்தினரும் கலந்திருந்தார்கள் ஜுதைமா கூட்டத்தாரை அணுகி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படிய கூறியதும் அந்த மக்கள் இஸ்லாமை ஏற்று முஸ்லிமாக மாறினோம் என்று கூற தெரியாமல் மதம் மாறினோம் என்று கூறினார்கள் இதனை தவறாக புரிந்து காலி ததியொல்லாக அன்பு அவர்களில் சிலரை கொன்றுவிட்டு மற்றும் சிலரை சிறைபிடித்து ஒவ்வொரு கைதிகளையும் படை வீரர்களிடம் ஒப்படைத்தார்கள் அங்கு தங்கி இருக்கும்போது ஒரு நாள் ஒவ்வொரு படை வீரரும் தங்களுடைய கைதிகளை கொன்றுவிடுக காலி ரதோல்லாக் வன்கு கட்டளை பிறப்பித்தார்கள் அப்படையில் பங்கு கொண்ட மூத்த நபித்தோழர்களான இப்னு உமர் ரதியோல்லாக் வன்கு போன்றோர் அங்கனும் கொலை மறுத்துவிட்டார்கள் இந்த விஷயம் நபி சொல்லு அலைவாஸ்லாம் அவர்களுக்கு எட்டியது அல்லாகுவே காலித் செய்துவிட்டை காரியத்திலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என இருமுறை வருத்தமாக கூறினார்கள் ஆதாரம் சஹிது புகாரி சஹி முஸ்லீம் ஜாது மகாத் இப்னு ஹிஷாம் படையில் கலந்திருந்த சுலைம் கூட்டத்தார் மட்டும் தளபதி காளிதீன் ஆணைக்கிணங்க கைதிகளை கொன்றுவிட்டார்கள் கொல்லப்பட்டவர்களின் சொந்தங்களுக்கு தீயத் வழங்குவதற்காக நதி சொல்லல்லா ஹலைவசலம் அலியை அனுப்பி வைத்தார்கள் இந்த பிரச்சினையில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கும் காலிதுக்கும் பேச்சு முற்றி போய் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனை அறிந்த நபி சொல்லல்லாஹ் வலைவஸ்லம் காலிதே கொஞ்சம் பொறுங்கள் எனது தோழர்களை விட்டு விடுங்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக ஒவ்வொது மலை தங்கமாக மாறி அதனை முழுவதும் அல்லாஹுவுடைய பாதையில் நீ செலவு செய்தாலும் அவர்கள் ஒரு காலை அல்லது ஒரு மாலை அல்லாஹுவின் பாதையில் சென்ற நன்மையை உம்மால் அடைய முடியாது என்று கூறினார்கள் ஆதாரம் சாகி புகாரி இதுவே மக்கா வெற்றியின் சுருக்கமான வரலாறு இந்த போர் முஸ்லிம்களுக்கு நிரந்தர வெற்றியை நிர்ணயித்தது மட்டுமல்லாமல் இந்த மாபெரும் போராட்டம் இறை நிராகரிப்புடைய கோட்டையை சுவடு தெரியாமல் நிர்மூலமாக்கியது அரபு தீபகற்பத்தில் இறை நிராகரிப்பின் வாடையே வீசாமல் அழித்தொழித்துவிட்டது முழு அரபு உலகமே முஸ்லிம்களுக்கும் முஸ்லிக்குகளுக்கும் இடையே நடைபெற்று வந்த போர்களின் முடிவை ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டிருந்தது ஏனென்றால்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 இது மட்டுமல்ல இதற்கு முன் ஏற்பட்ட ஹுதைவியா சமாதான ஒப்பந்தம் மகத்தான மக்கா வெற்றியின் தொடக்கமாக அமைந்தது இந்த ஒப்பந்தத்திற்கு பின் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து பழைய உறவுகளை புதுப்பித்து மெருகேற்றி கொண்டார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை மற்றவருக்கும் எடுத்து விலக்கி கூறினார்கள்